அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலே உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே அறிவு என்கின்ற ஒரு தலைப்பிலே கடவுள் வாழ்த்து பகுதியிலே கடவுளை பற்றிய இலக்கணங்களையும் கடவுளை வழிபடுகின்ற முறைகளையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் ஒருவாறு கடவுளுடைய அருளினால் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் என்றெல்லாம் இறைவனுக்கு இலக்கணம் பார்த்த நாம் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்கின்ற நான்காவது இலக்கணத்தையும் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் என்ற இலக்கணங்களை பார்த்த நாம் இந்த குரலிலே வேண்டுதல் வேண்டாமை இறைவன் என்று பார்த்தோம் அறிவுபூர்வமாக இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளால் இம்மண்ணுலகிலே விளங்கி வருகின்ற தெய்வீகம் வாய்ந்த அறத்தையும் மெய்யறிவையும் போதிக்கின்ற நூல்களை முறையாக கற்பது அவரை தியானம் செய்வது என்ற வழிபாடுகளை பற்றி பார்த்தோம் இந்த குரலிலே விருப்பு வெறுப்புகளை குறைக்கின்ற அறத்தின்பால் செயல்படுகின்ற வாழ்க்கையைத்தான் வழிபாடாக அறிந்து கொண்டோம் தன்னம்பிக்கையும் தெய்வீகம் வாய்ந்த சிறந்த தெளிந்த அறிவும் ஆழ்ந்த மன அமைதியும் நிலைத்த நிம்மதியான வாழ்வும் பயன் மூன்று குரட்பாக்களில் பார்த்த நாம் இப்பொழுது இந்த குரட்பாவில் நான்காவது பயனை பார்க்கப் போகிறோம் இறைவனுக்கு விருப்ப வெறுப்புகள் இல்லை நாம் விருப்ப வெறுப்புகளை குறைக்க வேண்டும் அதுவே விருப்ப வெறுப்பற்ற இறைவனை வழிபடுகின்ற முறை அப்படி விருப்பு வெறுப்புகள் குறைந்தால் என்ன ஆகும்னா யாண்டும் இடும்பை இல இதுதான் பிரயோஜனம் யாண்டும்னா ஒருபொழுதும் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் இடும்பை இடும்பைனா துன்பம் இலை இலைன்னா கிடையாது முதல் குரலில் பயன் ஒன்றும் சொல்லலை ரெண்டாவது குரலில் எதிர்மறையில் பயனை சொன்னார் இறைவனுடைய திருவடிகளை வணங்கினாத்தான் படித்த படிப்புக்கு பயன் அதாவது நம்மகிட்ட இருக்கிற அறிவாற்றலுக்கு நாம் கற்கின்ற கல்விக்கு பயன் கடவுளுடைய திருவடிகளை தொழுதல் அதாவது ஓயாவது அறிவு நூல்களை கற்றுக்கொண்டே இருத்தல் தான் பயன் அப்படி படித்தாதான் அறிவு பயன் உள்ளதாகுங்கிறத பார்த்துட்டோம் நாம் ஆழ்ந்த மன அமைதி தான் மூன்றாவது குரலில் பயனாக பார்த்தோம் இங்கே ஒரு பொழுதும் துன்பம் கிடையாதுங்கிறார் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமிகள் பாடினார் இறைவனை சார்ந்திருப்பவர்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னார் ஆகவே யாண்டும் ஒருபொழுதும் துன்பம் இருக்காது ஏன்னா நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் இந்த விருப்பு வெறுப்பினுடைய அளவு ஆதிக்கம் அதிகமான துன்பத்தினுடைய அளவும் பெருகும் இதனுடைய அளவு குறையுமானால் துன்பமும் குறைந்துவிடும் ஆகவே நம்மை நாம் தான் பண்படுத்திக்கணும் திருத்திக்கொள்ளணும் அப்படி திருத்தி நமக்கு துன்பம் வராது நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டிருப்பது துன்பம் வராமல் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன அதையும் மீறி நாம் செய்த முன்வினை பயன்களால் துன்பம் வருமானால் அதை வெற்றி எப்படி இதற்காகத்தான் ஆன்மீகமே அமைந்திருக்கிறது துன்பம் என்ற ஒன்று வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை என்றால் ஆன்மீகம் என்ற ஒரு நெறியே இருக்க முடியாது எனவே துன்பம் இல்லாமல் உண்மையான இன்பத்தை நாம் பெற வேண்டுமானால் விருப்பு வெறுப்புகளை குறைக்கின்ற விருப்பு வெறுப்பற்ற இறைவனை வழிபடுகின்ற நிலை நமக்கு வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்